வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திருக்கல்யாணப்படலம் நால் தடம் புயக் கண்ணுதல் நந்தி எம்பருமான் போற்றி முன்செல அமரமுனிவரும் புகழ வேற்ற தும்புறுநாரதர் விஞ்சாரும் பாற்றியக்கமும் நீழலுமாம் என பாட சொன்மறை தொகையாக மமுதலிய துதிப்ப பொன்மை பெற்றதன்கோ நகர் நீங்கியே பொன்றாள் பன்மை பெற்ற குண்டோதரன் மொயம்பிடை வைத்து சின்மயத்தனி மாள்விடை ஏறினன் சிவனே விடையின்ைத் தோன்றியே எம்பிரான் விளங்க புடையின் வந்தவர் அல்லது திருநகர்ப்புறத்து கடையின் நின்றவர் யாவரும் கண்டு கண் கலியா கண்களியா அடையவே பணிந்தேத்தினர் அளக்கறிஞார்த்தார் நந்தி மேல் கொண்டு நந்தி மே விருதலும் நந்தி நன் தந்தி வாமுகத்து அவணர் கோணலமரத்தடிந்தோன் ஐந்து நூற்று ஏழு கோடி பூதப்படை அணுக வந்து வந்தனை செய்து முன் போயினன் மாதோ கதிரும் சோமனும் கவிகையும் சீகரம் காலும் உதவி அண்ணல் சாந்து ஆற்றியும் உம்பர்தம் கோமான் புதிய கால்சையும் வட்டமும் எடுத்தனர் புரைபோய் முதிரு ஆர்வமுடு அப்பணி புரிந்தனர் முறையால் பேரி கொக்கரை சல்லிகை கரடிகை பீலிசாரிகைத்துடி தண்ணுமை குழமுழா தடாரி போரியல் படுகாகலம் வயிர் முதல் புகலும் சீரிய தொகை எம்பினர் பாரிடத்திரலோர் அத்தனை வலால் ஒருத்திரர் குழுவும் மாலயனும் மெய்த்தவம் புரி முனிவரும் ஏனை விண்ணவரும் மொய்த்த தேரொடுமான மாப்புள்ளி இவை முதலாம் தம் தம்பூர்தி மேல் கொண்டனர் செய்ணி தாழ்ந்து தன் பணியும் புரியும் மத்தலை வரும் காழ்ந்த நெஞ்சுடைப் பூதரும் ஏனைய கணமும் சூழ்ந்து சென்றிடக்க இலையை அகன்று தொல்லுலகம் வாழ்ந்திடும்படி ஏகினன் இமயமால் வரைமேல் வார்பெரும் பனை ஆதிய வரம்பியில் பல்லியத்தின் ஆர்ப்பும் எங்கனும் வெள்ளிடையின்றியே அகல்வான் தூர்ப்பின் ஈண்டிய தானையின் ஓதையும் அசுரர்கள் அர்ப்பும் வாழ்த்துவலி அரவமும் புனரி உண்டு எழுமா அனையத்தன்மையில் அதியம் பண்ணவன் பனிகொள் வெப்பில் படரம் மன்னவன் இனிய கேள் ஒடு எதிர்கொடு தாழ்ந்துதன் புனிதமான கொடு போயினான் போதலோடும் புனிதன் வரத்தினைக் காதலாலு கண்டு கண்களிப்பு ஆகியே வாதம் எய்து நின்று அஞ்சலித்து ஏத்தியே வீதியாவும் விழா அயர்ந்திட்டவே மிண்டி நின்றிடும் வீதியின் மாதரார் அண்டர் நாயகன் அற்புத பேர் ஒரு கண்டு தாழ்ந்து கரை தவிர்காதலாம் தெண்டிரைப்படிந்தார் செயல் வேறு இலாதார் நிறைத்த புண்களும் நேர்ந்த பொன்னாடையும் நரைத்த சாந்தமும் நான் மலர் கண்ணியும் பிறை திருச்சடைப்பிஞன் பேரழில் மறைத்தனையென்று மனம் தளர்வார் சிலர் உயுமாறு என் உவர்தமைக் காண்டலும் வெய்ய காமக்கனல் சுடவேவுறும் தையலார்கள் தனு உரு நீ கொல் ஐயராகத் தணிந்தது சிலர் ஏழாலை சொல் ஏழை மாதரார் குழாமகன்று குழகனைச் சேர்த்தலும் கலாழுகின்ற பல்கால் உடை மேகலை விழாது இறைஞ்சினர் மெல்லியலார் சிலர் அல்லி சேர்த்தரும் அம்பு எம்மீமிசை அன்னவர் வாந்துயில் சோர்வுரா மெல்ல வீழ்தலும் மின்னடையார்க்கலாம் உள்ளையோ புனை என்று உரைப்பார் சிலர் வாசம் வீழ்தலும் வந்து வந்து இல்லித்தூசு உடுத்தலம் என்று ஓர்த்துயில் புனைந்து ஆசையோடு சென்று அன்னதும் வீட்டியே ஊசல் போன்றனர் உன் தொடிமார் மாண்ட சாயல் மடந்த எரியேதனை வேண்டி மால் வீடு உறும் வேலையில் ற்றுற்றுக எனவும் எாததோ ஆண்டகைக்கு இயலாகும் என்பார் சிலர் கரும்பு நேர்மொழிக்காரிகை மாதரார் விரும்பி வேண்டவும் ஏவலர் போலுமாலாரும் பொன்மேனியம் மண்ணலுக்கு உள்ளமும் இரும்பு கொல் என்று எயம்பிடுவார் சிலர் நெருக்கு பூண்முலை நேரிழையார்க்கும் மால் பெருக்கினர் அவர் பேதுரல ஒர்கிலார் உரைப்பது என் கொல் உயிர்க்கு உயிராகியே இருக்கும் இங்கு இவர் என்று உரைப்பார் சிலர் ார் சடை செய்யனை நோக்கி நின்று உருகுவார் சிலர் உள்ளுரவெம்பிய கருகுவார் சிலர் காதலி மாறொடும் பெருகு காதலைப் பேசுகின்றனர் சிலர் வேருளார் மெய் விளர்ப்பினை நோக்கிய ஈறு இலாரை அவர் அணைந்தார் கொலோ நீரு மெய்யின் நிலவியது என்று சிலர் கட்டு செஞ்சடை காண்மி செய்விட்ட வெண்மதி மெல்லி எலார்த்தமை சூட்டது அம்ம சுமப்பது என் எனா கிட்டி நின்று கிளத்திடுவார் சிலர் கஞ்சம் மேலயனாதிக்கடவுளர் தஞ்சம் என்று சரண் புகஉண்டதோர் நஞ்சின் வெய்ய கொல் நங்கையர் கொங்கைமேல் துஞ்சுகின்றது துயிலது என்பார் சில பின்னர் உள்ள பொருந்தொழிலாற்றுவான் துன்னுவீரெனில் தொல் குழுவாடவர் நன்னலத்தொடுநின்னாரையே இன்னல் செய்வதன் என்றுப்பார் சில சாற்றி இங்கு இனியாவது என் தையல் மே நேற்றின் மேவினர் எமை மனந்திட மாற்றிலாத மலைமகள் போல யாம் நோற்றிலேம் என நொந்து உயிர்ப்பார் சிலர் தேவர் உய்ய திருமணம் செய்திட மேவுகின்றவர் மெல்லியல் மங்கையராவி கொள்ள அமைந்த நரித்திரம் ஏவர் செய்வர் என உரைப்பார் சிலர் மையல் வேழம் பயப்புலி போல் வரும் வெய்யர் தம்பை மெலிவிப்பதன்றியே நொய்ய மாண்புரை நோக்கியற் புந்துயர் செய்யுமோ வெனச் செப்புகின்றார் சிலர் நங்கள் கொற்றவண்ணல் தவத்தால் பெருமங்கை பாலின் மனப்பொருட்டேகினர் இங்கு எமக்கு இனிமை இத்திரம் செய்கலார் சங்கருக்குத் தகாதீதி என்பார் சிலர் பேதை நீரவர் பேரிளம் பெண்மையோர் ஆதி அந்தத்து அணங்கினர் இன்னம் வீதிதோறும் விரவியத்தார்வுக மாதராரினும் மாதர் பெற்றாரரோ பண்டை வேதன் பதத்தினும் பேரழில் கொண்டு நின்ற நகர் வீதியின் அண்டம்பெக அணிபடுத்திட்டு கண்டு போந்தனன் கண்ணுதல் அண்ணலே செய்யதான செழும் கமல ஆசனத்து தையல் காமுறத்தக்கன வீதிகள் பைய நீங்கிய பராபரையாகிய ஐயை கோயில் அணித்து என நண்ணினான் வேந்தன் ஏவலின் வேதங்கள் இன்று காறு ஆய்ந்து நாடற்கு அரிய எம் மன்னல் முன் பூந்தடல் புனல் பூரித்த பல்குடம் ஏந்தி வந்தனர் மாதவர் எண்ணிலார் இருவகைப்படும் எண்மகை மங்கள பொருண்மை முற்றவும் பூவையற்பல பல வரிசையில் கொடுவன் எதிர் எய்தினர் அரியேற்கு அரிது ஆகிய அண்ணல் முன் அருகு நிம்பம் அடிசில் அரிசனம் சிறுகும் ஐயவி செம்பஞ்சென்பித்தீவை குருகு தன் புனல் கொள்கலம் ஏந்தி ஏ மருகில் வந்தனர் மங்கையர் எண்ணிலார் நெருக்கு பூண்முலை நேரிழையாரவர் பொறுக்கு எனா எதிர்போந்து உயிர் யாவினம் இருக்கும் ஆதி இறைவனை ஏத்தியே தற்கொடே நின்று தம் தொழில் ஆற்றினார் எங்கள் நாதன் எதிர்வுரை எண்ணிலா மங்கைமார் சுடர் மன்னிய தட்டைகள் செங்கையில் கொடு சென்று வலன் இழையே அம் கண் மும்முறை அன்புடு சுற்றினார் அறுமண சாலை முன்யான நாயகன் நட்பொடு வான்புலாய மழவிடை நீங்கினான் யான்தின் இன்றி யாரும் எழுந்திட விடையிழிந்து உழிமேனை விண்ணாட்டவர் மடம் இன்னாரொடுவந்து பராபரன் நடிகன் மீதினிலான் பொழிபால்கொடு கடிதின் நாட்டினல் கை தொழுது நாதன் நந்திகள் உய்திடும் பாதுகை கண் பத மலர் சேர்த்தியே போதன் மாதவன் பொற்கரம் தந்திட கோதுயில் மாமணக் கோயில் உள்ளேதினான் பல்லியம் எம்பவானோர் பரவவிஞ்செயர்கள் பாடை ஒல்யென கணங்களார்ப உருத்திரர் யாரும் சூழ மெல்லெனச் செல்லும் அண்ணல் விரிஞ்சனும் மாலும் வேண்ட மல்லல்லம் கோயில் உள்ளவனப்பெலாம் நோக்கலுற்றான் குலாவுரு சுரும்பு மூஷா உண்மலோலை வாவினிலா உரள் புனல் சேரோடை நெடும் தடம் நிறம் வேறு ஆகி குலாவு மண்டபங்கள் இன்ன கொண்டியல் வனப்பு காட்டி சிலாதனன் மதலை கூறச் சென்று இறைவன் கண்டான் கண்டலும் தம்போல் தங்கள் காமர் பின்னகரம் தானும் மண்டல வரைப் பின்வந்து வைகியதாங்கொலென்னா அண்டர்கள் வாவி கேணியகன் புனல் குடைந்தும் காமர் தண்டலையாடல் செய்தும் தலைத்தலை திரிதந்துற்றார் நந்தியம் தேவு காட்ட நல்வனப்பனைத்தும் நோக்கி கந்தமென்போது வைந்த கடிமண சாலை தன்னில் இந்திர நீலத்து இட்ட நெழில் நலத்தவிசின் கும்பர் வந்து வீற்றியிருந்தான் எல்லா மறை கட்கும் மறையாய் நின்றான் வீற்றி இருந்து அருளும் எல்லை வீரபத்திரன் தீப்பேரோன் ஆற்றல் கொள் கூர்மாண்டே சன் நாடகன் ஐயனேனோர் போற்றி செய்யனே மாலே புரந்தரன் முனிவர் தேவர் ஏற்றிடு தவிசுதோறும் இருந்தனர் இறைவர் சூழ அமையப்படும் அப்பொழுதத்தன் இல்லாதி எண்ணல் விமலத் திருமாமணம் காணுர மேலையண்ட சுமை உற்றிடும் எப்பு வனத்தரும் தொக்க நீரால் இமயச் செயலம் துளங்குவுற்றது இடுக்கண் எய்தி பொன்பால் இமயம் துளங்கு உற்றுழிப்போற்று சேடன் தன்பால் அவனியலாம் துளைத் தட்டு இரண்டின் வன்பாலது ஆனவட பாலது தாழமற்றை தென்பாலது ஆற்ற உயர்ந்திட்டது தேவர் உட்க ஓங்கு உற்றது தென்புவியாதலும் மும்பரெல்லாம் ஏங்கு உற்றனர் மண்ணுலகோர்கள் இடுக்கண் உற்று தீங்கு உற்றனவோ எமக்கு எனத் தியக்கம் உற்றார் பாங்கு உற்றிடும் தொன்முனிவோரும் பாரியல் உற்றார் இன்னோர் எவரும் சிவனே என்று இரங்கல் ஓடும் முன்னோனும் அன்ன செயல் கண்டு முறுவல் எய்தி அன்னோர் குறை நீத்திட நந்தியை நோக்கி ஆழிதன் ஓர் கரத்தில் செரித்தானைக் கருதி என்றான் என்ற அனது காலையில் நந்தி இறைஞ்சி ஏகிக் குன்றாத கும்ப முனிவன் தனைக் கூவ அங்கள் சென்றான் அவனைக் கொடுபோய்ச் சிவன் முன்னர் உயிப்ப மன்றார் கழல்கள் பணிந்தான் மலையத்து வள்ளல் தாழும் தவத்தோன் தனை கண்ணுதல் சாமி நோக்கித் தாழும் குறியோ இவன் யாவரும் சார்தலாலே தாழும் புவி தக்கிணம் உத்தரம் சால ஓங்கத் தாழும் சுவர்க்க நிலனினும் நனித்தாழும் அன்றே தெருமந்து உழலும் தரை மண்ணுயிர் செய்த தொல்லை கருமம் தனை விட்டு அயர்வு எய்திக் கலங்குகின்ற பெருமந்தரமே முதலாய பிறங்கள் அருமந்த வேறுவரையும் தவறாகும் முனிகேள் ஒரு நீ இவ்வசலம் நீங்கி தேனார் மருத வளம் மேய தென்னாடு நண்ணி வானார் மலை மேபுதி வையமெல்லாம் மேல் எனவே நிவர் விளங்கும் என்றான் திரை ஒன்று வேணிப்பறன் இங்கு இது பேசலோடும் அறை ஒன்று தீம் தமிழ் மாமுனி அச்சம் எய்தி குறை ஒன்றியான் செய்து உளனோ கொடியேனை ஈண்டே குறை என்றிலை சேன் இடைச் செல்ல உரைத்து என்னக்குரிய முனிவன் தன்னை எந்தை நோக்கி உன்னைப் பொருவும் முனிவோர் உலகத்தில் உண்டோ அண்ணத்தவனும் உனை நேர்கிலனாதனால் நீ முன்னீற்வையும் தவறு இன்றி முடித்தீ மன்னோ வேறு உற்றிடுத்தொன் முனிவோர்களின் மின்னுோரின் ஈறு இது செய்கை எவர்க்கும் மேலாம் பேருவுற்றனின்னால் முடிவு ஆகும் பெயருகை என்று கூறு முனி ஈது குறைத்துரைப்பான் வான் செய்தமேனி நெடுமான் மகவேள்வி மன்னன் தேன் செய்த கஞ்சத்தையனில் கவிச் செய்கை தீயேன் தான் செய்திடவே பணித்திட்டனை தன்மை இதேல் நான் செய்ததுவே தவம் போலும் நலத்தது என்றாய் ஈங்கு இப்பணியை அளித்தாயெனில் எந்தை ஒன்றன் பாங்கு உற்ற புத்தேள் மனக்காட்சி பணிந்திடாமல் நீங்கிற்கு அரிதாம் கவல்கின்றது என் நெஞ்சம் என ஓங்கல் கைலைத்தனி நாயகனோதலுற்றான் சிந்தையதழுங்கலின்றி தென்மலை சேரியங்கள் வந்து நம்பதுவைக் காட்சி வழங்குதும் மகிழ்ந்து காண்டி நந்தமை யுண்ணியாங்கே நாள் சிலையிறுத்தி பின்னர் முந்தையிலமது பாங்கர் வருதியால் முனிவர் என்றான் என்று இவை அமலன் செப்பை செய்தரு குலத்தனாகி அன்று அமர்கழல்கள் தம்மை பன்முறை வணக்கம் செய்து நின்று கைத்தொழுது போற்றி நெடுது உயிர்த்து அரிதின் நீங்கி தென் திசை எல்லை நோக்கி சிறுமுனி கடிது போனான் கிற்புருமாயை வல்ல கிரவுஞ்சவரையும் விந்த வெற்பதும் வன்மை சிந்த வில்வல நொடுவாதாவி கற்பனையகன்று மாயக்காவி நீத்தத்தோடு முற்பகல் படர்ந்ததென்ன முனிவரன் தென்பார்போனா மறைப்புகழ் வேள்வியாற்றும் மா பலி கொள் காட்சிக்கு உரிய வந்துணையாய் மற்றோர் குரலும் உண்டு ஆம்பொல் என்ன நெறியதிரவுணர்தம் உள் ஒரு சிலர் நில்லாதுவோட சிறுமுனிவானம் நீந்தி சிமயமாமலையம்புக்கான் முண்டகன் வலிகொண்டுற்ற மூவையில் அழிப்பான் முன்னி அண்டரும் புவனமுற்றுமாகிய கொடிஞ்சிமான் தேர் பண்டொரு பதத்தால் ஊன்றி பாதலத்திட்ட அண்ணல் கொண்ட தொல் உருவமுன்னு முனியங்கண்யம் அது என்னும் வெற்பில் புனிதமா முனிவன் வைகத் துதி உருவடபால் தென்பால் புவனியோர் துளைப்போலோப்ப அதுபொழுது உயிர்களானோர் அணங்கு ஒரே அரனை ஏத்தி மதிர் மகிழ்ந்து அமர்ந்தார் தொல்லை வதுவையின் செய்கை சொல்வாம் கதும் என மலையம் தன்னில் கடமுனி சேரலோடு முதுமை கொழிமயம் புக்க முனிவரும் சுரரும் தேர்ந்து மதிமலிசடையம் மண்ணல் வரம்பு இல் பேரருளும் மன்னோன் பதமுறை வழிபட்டோர்தாம் பான்மையும் பரவலுற்றார் அங்கு அது பொழுது தன்னில் அரசனது இசைவாலெங்கள் சங்கரி ஐயைக் காப்ப சசி என்பாள் அடைப்பை ஏந்த கங்கைகள் கவரி வீசக் காளிகள் கவியை பற்ற பங்கையமான் கைப்பற்றி பாரதி பரவ வந்தாள் வந்திடும் உலகை என்றாள் வதுவை என்றாலை நன்னி அந்த மோடு ஆதி இல்லா நடிகளை வணங்க முன்னோன் நுந்து ஒரு தவிஷின் தன்பார் முற்றிலை இருத்தி என்ன இந்திரை முதலோர் யாரும் ஏத்திட இருந்தாளே இருந்திடும் எல்லை தன்னில் ஏலவார் குழலி என்னும் கரும்தடம் கண்ணினை கண்ணுதல் பராபரற்கு விரைந்து அருள் செய்ய உன்னி வேந்தனது மேனை பெரும் தடம் புனலும் சந்து மலர்களும் பிறவும் தந்தாள் தருதலுமிமயத் தண்ணல் இருந்து தேவி சிறக நீர் விடுப்பாதி திருவடி விளக்கிச் சாந்தம் விரைமலர் புனைந்து நின்றவியன் கடன் பலவும் செய்து பொறுவரு மகிழ்ச்சியோடு பூசனை புரிந்தான் மாதோ ீன்றாடன் கையை பாசம் அகன்ற தொல்சீற்பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அளித்தேன் என்ன நெடுமறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்தான் மருகன் என்று அவனை உந்தி எங்கு உளப்பொருளும் கோளும் ஈதலும் தானே ஆகும் சங்கரன் உலகம் எல்லாம் தந்திடும் கண்ணிதன்னை மங்களமுறையால் கொண்டான் மலை மகன் கொடுப்ப என்றால் அங்கு அவனின் அருளில் நீர்மையாரறிந்து உரைக்கற்பாலார் ஆனதோரமயம் தன்னில்லாடி நரமரர் மாதர் கானமதிசைத்தார் சித்தர் கந்தருவத்தரானோ ஏனையை இருவர் ஏழுசை கீதம் செய்தார் வானவர் முனிவர் யாரும் மறைகளை அறையல் உற்றார் அல்லியம் கமலம் தன்னில்லறிவையும் புண்டரீக வல்லியும் மற்றளோரும் மங்களம் பாடலுற்றார் சல்லரி திமிலை காளம் தன்னுமை சங்கமாதிப்பல்லியமியம் பிச்சூழ்ந்து பாரிடத்தொகையோரார்த்தார் அதுபொழுது இமயத்து அண்ணல் ஆ பொழிந்து இட்ட தீம்பால் கதலி மா பலவின் தீய கனிவகை நெய் தேனாதி மதுரம் ஆம் சுவையின் வர்க்கம் பரம்பில வீற்று வீற்று நிதிகொள் பாசனத்தில் இட்டு நிருமலன் முன்னுர் உய்தான் மறை நெறி இணையையெல்லாம் மலைமகன் முய்த்து இவை நுகர்தல் வேண்டும் எனத் தொழை இனிதே என்ன கரைமிடற்று அணிந்த மேலோன் கரத்தினால் அவற்றைத் தொட்டுவாங்கு உரு பெரும் ஓந்தனம் கோடி என்றான் தொன்மை கொள்ளருளின் நீரால் துய்தனவாக தொட்ட நின்மல உணவை மன்னன் நேயமோடு அங்கண் மாற்றி இன்மலர்கந்தம் தீர்த்தம் இவற்றொடு ஒரு சார் உயிப்ப நன்மகிழ்வோடு வேதாநாயகர்க்கு உரைக்கழுற்றான் படம் கிளர் சேடன் தாங்கும் பார்வி சும்பு உரையும் நீரார் அடங்கலும் மனம் செய் போதத்து அவ்வவர்க்கு அடுத்தது ஆற்றி நடந்திடும் ஒழுக்கம் எந்தை நடத்திடல் வேண்டும் மன்றர் சடங்கு இனி உளது முற்றத் தன்னழி புரிதி என்றான் என்னும் ஒருவல் செய்தே இறை அருள் புரிய வேதன் வன்னியும் வேண்டும் பொருள்களும் வரவில் தந்து பொன்னொடு புகரும் ஏனை முனிவரும் புடையில் சூழத் தன்னிகரில்லாமன்ற சடங்கு எலாமியற்றல் செய்தான் அந்தணர்கரணமெல்லாம் ஆற்றியே முடிந்த பின்னர் தந்தையும் தாயுமாகி உலகலாம் தந்தோர் தம்மை முந்துராயனும் பின்னர் முகுந்தனும் அதற்கு பின்னர் இந்திரன் முனிவர் வானோர் யாவரும் இறைஞ்சலுற்றார் அரனுடன் உமையால் தன்னை அங்கு ஆவர் பணிதலோடும் உருகெழுநிலை உட்கொண்ட ஒரு திறத் தலைவரானோர் பரிசனர்கணங்கள் யாரும் பணிந்தனர் அதன் பின்னாக இறைவன் மைந்தன் கேள்வொடு வணக்கம் செய்தான் தமது முன் பணிகின்றோர்களை தமக்கெல்லாம் ஈசந்தானும் உமையும் நல்லருளைச் செய்ய இது பதம் என்று உன்னி யுவகிரி புறந்தாண்டல் இன்று உரை நீரற்கெல்லாம் அமலனது உணவு மற்றும் அளிப்பன் என்று அகத்து உட்கொண்டான் ஆய்ந்திடுமறைகள் போற்றுமாதி தன் தீர்த்தம் போது சாந்த முடவிகள் செம்மைச் சதுர்முகன் முதல்வானோர்க்கும் வாய்ந்திடு முனிவர் யார்க்கும் மற்றும் தமக்கும் மன்னன் ஈந்திடவற்றை என்னோரியாவரும் மணிந்துட்கொண்டார் ஆலமாம் இடற்றோர்க்கு ஆன அமலமாம்பொருளை ஏற்றுச் சீலமோடு அணிந்துட்கொண்டு சிந்தையுள் மகிழ்ந்த நந்தம் மூலமாம்பினைகட்கு இன்றே முடி பொறுங்குற்றதென்றார் மேலவர் என்று பெற்ற வியப்பினை விளம்பல்லாமோ அனையதோர் காலை தன்னில் அமலமாம் பொருள்கள் தம்மைப் பணிவரையறைவன் தானும் பன்னியும் தமருளாரும் என அருந்தி மேல் கொண்டு எல்லையில் இன்பமுற்றார் வினைவலி ஒருவி மேலாம் வீடு பேரடைந்துளார்போல் தன் உரு கணவன் துஞ்சத்தாபத நிலையாள் ஆகி இன்னலையடைந்து வங் அங்கு உற்ற இறதி அவ்வெள்ளை வந்து மண்ணுயிர் முழுதும் இயன்ற மங்கையை மணந்தவள்ளல் பொன்னடி வணங்கித் தீயேன் புன்கணைத் தவித்தியென்றாள் சீருறு கணவனில்லாள் செப்பிய மாற்றம் கேளா ஆறுயிர் முழுதும் நின்றே அனைத்தையும் உணர்ந்து கூட்டும் பேரருள் உடையநாதன் பேதூரல் மடந்தை என்ன மாறன் வந்து உதிக்கும் வண்ணம் மனத்திடை நினைத்தானன்றே நினை தருமெல்லை தன்னில் நெடிய மான் முதலாவுள்ள அனைவர் உமருட்கையை தழுங்கியயிறதி நோக்கி மனமகிழ்ச்சிறந்து கார்கான் மஞ்சயிற் களிப்ப குனிசிலை கொண்ட மாறன் கொம்மெனத் தோன்றி நானே முன்பொடுத்தோன்று மாறன் முதல்வியோடி இருந்த நாதன் பொன் புனை கமலத்தாள் முன்பொந்தனன் தாழ்ந்து போற்றி என் பிழை பொருத்தி என்னை யாம் முன்னை முனியின் ஒன்றோ பின்பு அது தணிவது உள்ளம் பேதுரல் மைந்த என்றான் எரிபுனை நமது நோக்கால் இறந்த நின் உடலம் நீராய் விரைவோடு போயிற்று அன்றே வேண்டி நெல்றது என் உருவமாயிருத்தி ஏனை உம்பரோடு இம்பற்கெல்லாம் அருவினையாகி உன்றன் அரசியல் புரிதி என்றான் செயவினை செய்வினை முறையால சித்த சர்க்கு இணைய கூறி அவ்வவன் அரசும் சீரும் ஆணையும் வலியும் நல்கி மைவிழி இறதியோடு மண்ணுதொல் புறத்துச் செல்ல மெய்விடை உதவ அன்னோர் விரைந்து உடன் தொழுது போனார் இறதியும் ஏக இந்திர நீலத்திட்ட அரியணை இருந்தநாதன் அம்மையோடு இழிந்து தன்னேர் திருவுருவுடைய மேலோர் தேவர் மாமுனிவரானோர் பரவினர் செல்ல பூதற்பல்லியம் தெளிப்ப சென்றான் உயிராய் நின்றோன் மால் விடையேரி மாதை தன்னொரு பாங்கில் கொண்டு தழி இக்கொடு நடத்திவானோர் தொல்நிலை அமைத்து செல்ல துவன்றி கணங்கள் சுற்ற பொன்னியல் இமயம் தீர்ந்து வெள்ளியம் பொறுப்பில் வந்தான் அன்னதோர் காலை மாலையாயனை வெற்பரசை வேள்வி மன்னனை அமர்தம்மை முனிவரை மாதரார்கள் என்னவர் தமையும் தத்தம் இடம் தொரும் ஏகும் வண்ணம் முன்னுற விடுத்தான் என்ப மூலமும் முடிவும் இல்லோன் அடுகனால் அவன் கூர்மாண்டன் நாடகன் ஐயன் சிம்புள் வடிவினன் ஆதியான வரம்பு இலா ஒரு திறர்க்கும் கடகரிமுகத்தினார்க்கும் கணங்களில் தலைமையோர்க்கும் விடையினை உதவி ஐயன் வியன் பெரும் கோயில் புக்கான் ஏறுனும் கடவுள் மீதில் இம்மென இழிந்து தன்னோர் கூறு உடை முதல்வியோடும் கோனகர் நடுவன் எய்தி ஆறு அணி சடையம் மண்ணல் அரியணைப்பீடு பீடமீதில் வீருடு தொன்மையே போல் வீற்றிருந்தருளினானே ஏ அன்பினர் கேளிவந்துள்ள ஆதியம்பரமன் மாது தன்புடை ஆகச் சீயத் தவிசின் வீற்று இருத்தலோடும் துன்பு அகன்று இருவாலாகித் துவன்றிய உயிர்களெல்லாம் இன்பொடு போகமாற்றி இனிது அமர்வுற்றே